நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜயஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான வருகிறேன் அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் இது அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் உலகின் மிகப்பெரிய திருமண நிகழ்ச்சி பாரசீகத்தில் நடந்தது மகா அலெக்சாண்டர் பாரசீக நாட்டை வென்றபோது பாரசீக இளவரசியை மணந்து அந்த சமயத்தில் அலெக்சாண்டரின் இராணுவத்தை சேர்ந்த பத்தாயிரம் இராணுவ வீரர்கள் பத்தாயிரம் அரசீக பெண்களை மணந்து கொண்டனர் இதுவே உலகின் மிகப்பெரிய தினமண நிகழ்ச்சி நன்றி